அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து இசை மாணவிகள் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு ஒவ்வொரு நாளும் தோல்வியினால் ஏற்படுகின்ற தீமைகளை விட தோற்று விடுவோமோ என்று பயந்து சோர்ந்து விடுவதனாலேயே அதிக இழப்பு ஏற்படுகின்றது ஒரே ஒரு வெற்றி வாழ்க்கை முழுவதையும் வெற்றியாக்காது அதே போலதான் ஒரே ஒரு தோல்வி வாழ்க்கை முழுவதையும் தோல்வியாக்கி விட முடியாது தவறுகளை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை திருத்திக் கொள்ள முடியும் தோல்வி ஏற்படும் பொழுது நாம் தோற்றவர்கள் அல்ல கற்றுக்கொள்பவர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் முயற்சிக்காமல் இருப்பதை விட முயற்சித்து தோல்வியடைவது மேலானது வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்க முடிவதில்லை அது பந்தயங்களில் ஏற்படுது போல ஒருமுறை சாதகத்தையும் மறுமுறை சரிவையும் ஏற்படுத்துகின்றது ஒன்றுமே செய்யாத கோலையாக பல ஆண்டுகள் வாழ்வதை விட ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் அறை நிமிட வாழ்க்கையே சிறந்ததாய் காணப்படுகிறது எவ்வளவு வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதை முக்கியம் என்கிறார் ஜி எம் எலியட் என்கிற மனிதர் ஒருவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு எதுவுமே செய்யாமல் இருப்பது தான் என்கிறார் ஜான் மேக்ஸ்வல் என்கிற ஒரு அறிஞர் ஆம் சிந்திப்போம் ஒவ்வொரு நாளும் நமது செயல்களை பயனுள்ளதாக்குவோம் நன்றி